ஸ்ரீகுருப்பியோ நம அபா கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் வேதம் படிக்கக்கூடியதான முறைகளை விரிவாக பார்த்துன்னு வரோம் அதில் ஒவ்வொரு மந்திரங்களையும் ஸ்வரம் தப்பில்லாமல் அக்ஷரம் தப்பில்லாமல் அத்தியனம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஒரு சின்ன சொரம் கூட மாறக்கூடாது அக்ஷரங்களும் மாறக்கூடாது எழுத்துக்கள் மாறக்கூடாது ஏன் அப்படின்னா நாம் சாதாரணமாக என்ன நினைப்போம் அப்படின்னா வேத மந்திரங்கிறது ஒரு அர்த்தத்தை சொல்கிறது அந்த அர்த்தம் நமக்கு புரிஞ்சால் போருமே நான் இந்த நெய்யை எடுத்துட்டு அக்னியை உத்தேசித்து இந்த நெய்யை அக்னியில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது மந்திரம் அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுன்னு அந்த நெய்யை அக்னியில் விட்டுட்டா போகிறோம் அப்படின்னு நினப்போம் அப்படி இல்லை அது வேத மந்திரம்ங்கிறது மந்திரங்கள் அதிலேருந்து வரக்கூடிய அர்த்தம் மந்திரம் இல்லை அந்த மந்திரம் ஒரு பொருள் சொல்கிறது நமக்கு ஒரு அர்த்தத்தை சொல்கிறது அந்த அர்த்தம் இருந்தால் போகிறோம்னு நினைக்கக்கூடாது ஒரு ஒரு அக்ஷரங்களுமே மந்திரங்கள் மகா மந்திரங்கள் எழுத்து மாறக்கூடாதுன்னு சொல்கிறோம் இதை இன்னொரு மொழிபெயர்ப்பு பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம் வேதம்ங்கிறது அது ஒரு பாஷை அதை தமிழாக்கம் பண்ணி சொல்கிறது அல்லது இங்கிலீஷில் மாற்றம் பண்ணி சொல்கிறதுங்கிறது முடியாது வேத மந்திரங்களுக்கு பண்ணவும் கூடாது ஏன்னா அந்த அக்ஷரங்களை அப்படியே சொல்லணும் அந்த அக்ஷரங்கள் தான் மந்திரம் அது அப்படியே சொல்லணும் சொரமும் மாறக்கூடாது கருட புராணத்தில் சொல்கிற பொழுது கருடசுவாமி கேட்குற மகாவிஷ்ணுக்கிட்ட இந்த பதினான்கு லோகங்கள் இருக்குது சதுர்தச புவனம் இந்த பதினான்கு லோகங்கள்லேயும் அவரவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள் இருக்குது கடமைகள் இவைகள்லாம் சரியானபடி நடக்கிறதா அவர்களெலாம் சரியான முறையில் தான் அதை செய்துன்னு வராளா அப்படிங்கிறத எப்படி கணக்கு பண்ணுறது எப்படி நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறீள் அப்படின்னு கேட்டார் கருடசுவாமி பகவான்கிட்ட அப்போது பகவான் சொன்னார் அதற்குத்தான் நான் ஒருத்தரை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார் யாருன்னா நாரதசுவாமி நாரதர்னு ஒரு ரிஷியை வச்சு அவருக்கு த்ரிலோக சஞ்சாரின்னு பேர் நாரதசுவாமிக்கு திரிலோக சஞ்சாரின்னா மூன்று லோகங்களும் போய்ட்டு வர்றவர் அப்படின்னு அர்த்தம் நினைப்போம் அப்படி இல்லை திரிலோக சஞ்சாரின்னு என்ன அர்த்தம்னா நமக்கு மேலே உள்ள லோகம் நாம் இருக்கக்கூடிய லோகம் நமக்கு கீழே உள்ள லோகங்கள் இதுதான் திரிலோகம்னு பேர் இதுதான் திரிலோக சஞ்சாரின்னு பேர் இந்த மூன்று லோகங்களுக்குமே திரிலோகம்னு பேர் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நாம் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா த்லோகம் அப்படின்னா த்ரீனா மூணுன்னு அர்த்தம் லோகம்னா உலகம் அந்த எண்ணிக்கை முதல்ல வந்திருக்கு இதில் மூ ரெண்டு விதமாக சொல்லலாம் இதை த்ரிலோகம்னு சொல்லலாம் லோகத்ரயம்னு சொல்லலாம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா லோகத்ரயம் அப்படின்னா மூன்று உலகங்கள்னு அர்த்தம் த்ரிலோகம் அப்படின்னா மூன்று விதமான லோகங்கள்னு அர்த்தம் லோகத்ரயம்னா மூணு எண்ணிக்கை உள்ள லோகம் த்ரிலோகம் அப்படின்னா மூன்று விதமான லோகங்கள் அப்படின்னு அர்த்தம் சப்தரிஷிகள்னு சொல்கிறோம் சப்தரிஷயா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ரிஷி சப்தகம்னு சொல்லலாம் சப்தரிஷயா என்ன அர்த்தம் அப்படின்னா கஷ்யபர் அத்ரி பரத்வாஜர் விஸ்வாமித்ரர் கௌதமர் ஜமதக்னி வசிஷ்டர் இந்த ஏழு பேர்களுக்கு தான் ரிஷிகள்னு பேர் இவா ஒவ்வொருத்தருக்கும் சப்த ரிஷின்னு பேர் கஷ்யபருக்கு சப்தரிஷின்னு பேர் அத்திரிக்கு சப்தரிஷின்னு பேர் பரத்வாதருக்கு சப்தரிஷின்னு பேர் ஒவ்வொருத்தருக்கும் சப்தரிஷின்னு பேர் ஏழு ரிஷிகள்னு இல்லை ஏழு சப்தரிஷி சப்த ரிஷிகள் ஏழு பேர் அப்படின்னு சொல்லணும் ரிஷி சப்தகம்னா ஏழு எண்ணிக்கை உள்ள ரிஷிகள்னு பேர் அதுபோல் நாரதசுவாமிக்கு திரிலோக சஞ்சாரின்னு பேர் மூன்று விதமான லோகங்களுக்கும் போகக்கூடியவர் அவரை நான் வச்சுருக்கேன் அவர் எனக்கு பார்த்து சொல்லுவார் அப்படின்னு பகவான் சொன்னார் கருடசுவாமி கிட்ட நாரதசுவாமி என்ன பண்ணுறாருன்னா இந்த பதினான்கு உலகங்கள்லேயும் சுற்றி சுற்றி வரார் நாரத அப்படி மேலேருந்து ஆரம்பித்து வரிசையாக ஒவ்வொரு லோகங்களாக பார்த்துட்டே வரார் மேலிருந்து கீழாக திரும்பவும் கீழிருந்து மேலாக அப்படி பார்த்துட்டே போகிறார் பார்த்துட்டே வரார் நாரதசுவாமி அதாவது சத்தியலோகத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் சத்தியலோகம் தபோலோகம் ஜனோலோகம் மஹோ சுவர்லோகம் பூலோ புவர்லோகம் வந்துட்டு பூலோகத்துக்கு வரார் நாம் இருக்கக்கூடிய லோகத்துக்கு பிறகு கீழே போகிறார் அதலை வித்தலை ரசாதலை தலாத்தலை மகாதளை பாத்தாளம் திரும்பவும் கீழேந்து மேலே அப்படி சுற்றிண்டே இருக்கார் அவர் நாரத சுவாமி அவர் என்ன பண்ணுறாருனா அங்கங்கே ஜனங்கள்லாம் சரியான காரியங்கள் தான் பண்ணுறதா தப்பான காரியங்கள்லாம் பண்ணுறதான்னு பார்க்கிறார் சாட்சியாக பார்க்கிறார் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன முக்கியமான விஷயம் நாம் இருக்கக்கூடிய இந்த பூலோகம்ங்கிறது தான் ஸ்திரமான லோக்கம் ஸ்திரமான லோகம்னா நாம் மேலே உள்ள லோகங்களுக்கு போகிறதா கீழே உள்ள லோகங்களுக்கு போகிறதான்னு தீர்மானிக்கக்கூடிய உலகம் நாம் இருக்கக்கூடிய பூலோகம் இந்த பூலோகத்தில் நாம் புண்ணிய காரியங்கள் புண்ணிய கர்மாக்களை நமக்கு நாம் நிறையா செய்தால் மேலே உள்ள லோகங்களுக்கு போகிறோம் நாம் செய்யக்கூடாத பாப கர்மாக்களை நாம் செய்ய செய்ய செய்ய கீழே உள்ள லோகங்களுக்கு போகிறோம் புண்ணிய பாபங்களை ஒவ்வொருத்தனும் இந்த லோகத்திலேருந்து எடுத்துன்னு போகிறான் அவன் புண்ணிய பாபத்துக்கு தகுந்தாற்போல் அந்த சுகதுக்கங்களை அனுபவித்த பிறகு பாபம் பாப்பகர்மா மிச்சம் இருந்ததானால் அத்தலை வித்தலை சுத்தலை ரசாத்தலை தலாதலை மகாத்தலை பாத்தாளம் இந்த உலகங்களில் கொண்டு போய் விட்டுறான் அவன் செய்த புண்ணிய கர்மாக்கள் மிச்சம் இருந்ததுன்னா புவர்லோகம் சுவர்லோகம் மகோலோகம் ஜனோலோகம் தபோலோகம் சத்தியலோகம் இவைகளில் கொண்டு போய்விடுறா அப்படி புண்ணியம் பண்ணியிருந்தால் மேலையும் பாபம் பண்ணியிருந்தால் கீழேமாக நாம் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறோம் இதை சரியானபடிதான் இந்த செயல்பாடு நடக்கிறதான்னு நாரதசுவாமி பார்த்துட்டே வர்றார் அப்படி பார்த்துட்டே வர்ற பொழுது இந்த பூலோகத்துக்கு வரார் பூலோகத்துக்கு வந்துட்டு கீழே போகிறார் அத்தல லோகத்துக்கு போகிறார் அப்படியே பார்த்துன்னு போனால் பாப்பகர்மா பண்ணதின் பலமாக அவர் அவர்கள் தண்டனைகளை அனுபவிச்சுருக்கா அப்படியே பார்த்துட்டே போகிறார் அதில் பார்த்தா அவருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் நாரத சுவாமிக்கு என்னென்னா இந்த தண்டனைகளை கொடுக்கக்கூடியவருக்காலே பனிஷ்மெண்ட்டு கொடுக்கக்கூடியவர்களை பார்த்தா கோரமாக இருக்கா கண்ணுங்கரேர்னு உருவம் பெரிய உருவமாக இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கா ஒருத்தர் கண்ணங்கடையன்னு இருக்கார் பெருஷ பெரிய உடலாக இருக்குது ஒருத்தருக்கு ரொம்ப மெல்லிய உடம்பாக இருக்குது வெறும் எலும்பு தோல் தான் இருக்குது அதே போல் ஒருத்தருக்கு காது பெருசாக இருக்குது தலை சின்னதாக இருக்குது ஒருத்தருக்கு தலை பெருசாக இருக்குது காது சின்னதாக இருக்குது இப்படி ரொம்ப விகாரமாக இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கா இதை பார்த்தார் நாரதசாமி பனிஷ்மெண்ட் கொடுக்குறவர்களுக்கு இது மாதிரி இருக்கேன் என்ன காரணம் மூக்கு பிரிஷாக இருக்குது தலை சின்னதாக இருக்குது இன்னொருத்தருக்கு பார்த்தா ஒரு பக்கம் மட்டும் கண் இருக்குது ஒரு பக்கம் கண்ணே இல்லை இப்படியெல்லாம் விகாரமாக இருக்கிறத பார்த்து அவருக்கு ரொம்ப வேதனையாக போயிடுது நாரதசாமிக்கு அப்போது அவர் கேட்டார் அவர்கள்ட்ட உங்களுக்கெல்லாம் இது மாதிரி விகாரமான உருவங்கள்லாம் வந்ததுக்கு என்ன காரணம் நீங்கள்லாம் என்ன பாபம் பண்ணி இங்கே கேட்டார் நாரதசுவாமி என்ன பாபம் பண்ணினதின் பலமாக நீங்கள்லாம் இங்கே வந்து இப்படி விகாரமாக இருக்கே அப்படின்னு கேட்ட உடனே அவர்கள் அதற்கு ஒரு பதில் சொன்னான் அவர்கள் சொன்ன பதில் கேட்ட உடனே நாரதசுவாமிக்கு தூக்கி வாரி போட்டுது அவள் என்ன பதில் சொன்னா அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்